அவை அல்லாகவும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியவர்களாவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுவுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது இதை அனஸ் ரலியல்லாஹங் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்